विकासाय श्रीमान आविरभूत पुण्यांभोज पापध्वायाीमाभूमौ राज दिवाकर तस्मु नम पश्रुतिस्मृतिसूत्राण्वलशीशमुमावन पुहणिंद पान्नुमन अड़िपणिन्ुंदव பல்கலையோர் தாம் மன்னவந்தவி ராமானுஜன் சரணாரவிந்தன் நாம் மல்லி வாழ நெஞ்சே சொல்லுவோமவன் நாமங்களே ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே எல்லா ஆச்சாரியர்களிலையும் சிறப்புற்றவதாக பகவத ராமானுஜர் அவதரித்தார் ஆயிரத்தி பதினேழாவது ஆண்டு அவதரித்து ஆயிரத்தி நூத்தி நூத்தி முப்பத்தேழாவது ஆண்டு வரை நூத்தி இருபது ஆண்டுகள் இப்பூ உலகத்திலே எழுந்தருளியிருந்தார் ராமானுஜருடைய அவதாரத்தின் பயன் என்ற என்று கேட்டோம் என்னால் இருக்கிற எல்லோருமே ஸ்ரீமன் நாராயணனுடைய சொத்து என்று அறுதியிட்டு காட்டி சொத்துக்களானவை சுவாமியான உடையவனை சென்று கிட்ட வேண்டும் அதனாலே ஜீவாத்மாக்கள் எல்லாரும் தாங்கள் யாருங்கிறத தெரிந்து கொண்டு அதை புரிந்து கொண்டு பெருமானுக்கு தொண்டு புரிந்து வாழ வேண்டும் அவன் அடியார்களுக்கு ஆந்தனையும் நல்லது செய்ய வேண்டும் இதை லோகத்துக்கு எடுத்துரைப்பதற்காகத்தான் ராமானுஜருடைய அவதாரம் ஏற்பட்டது சித்திர மாசத்திலே திருவாதிரை நட்சத்திரத்திலே சுவாமி அவதரித்தார் ஸ்ரீபெரும்போதுங்கிற இந்த திவ்வதேசத்திலே அவதரித்தார் அது நடந்து சுமார் ஆயிரம் ஆண்டுகள் ஆகின்றன இன்னொரு பன்னெண்டு வருஷம் ஆச்சதென்னால் ஆயிரம் சம்பத் சரங்கள் பூர்த்தியாகும் அந்த ராமானுஜர் அவதரித்து தன்னுடைய கொள்கைகளை ஊரிலே பரப்ப வேண்டும் என்பதற்காக வேதமும் வேதாந்தமும் இதிகாச புராணங்களும் என்ன அர்த்தங்களை சொல்லித்தேன்னு லோகத்தில் பரப்பணுங்கிறதுக்காக ஒன்பது முக்கியமான கிரந்தங்களை சாதித்தார் அந்த கிரந்தங்கள் அடியார் எல்லாருக்கும் பிரசித்தமாக தெரிந்தவை முக்கியமான கிரந்த அதனுடைய சுருக்கமாக அமைந்திருக்கிற வேதார்த்த சங்கிரங்கிற கிரந்தம் உபனிஷத்துக்களுக்கு அர்த்தம் சொல்ல வேண்டும் என்பதற்காக வேதாந்த தீபம் வேதாந்த சாரம் என்கிற ரெண்டு நூல்கள் அதற்கு மேலே பெருமான் அருளி செய்த பகவத்கீதை கீதைக்கு உரை எழுதணுங்கிறதுக்காக கீதா பாஷ்யம் மேலே மூன்று கத்தியங்கள் சரணாகதி கத்தியம் ஸ்ரீரங்க கத்தியம் ஸ்ரீ வைகுண்ட கத்தியம் என்று மூணு கத்தியங்கள் கடைசியாக ஓரோரு ஸ்ரீ வைஷ்ணவனும் நித்தியப்படி தான் என்னென்ன கடமைகளை ஆற்ற வேண்டும் என்ன அனுட்டிக்க வேணும்னு சொல்றதுக்காக நித்திய கிரந்தம் ஆக ஒன்பது கிரந்தங்களை சுவாமி சாதித்தார் உலகத்திலேயே ஒன்பதுங்கிற எண்ணிக்கைக்கு தனி சிறப்புண்டு சாந்தி ரசம் ஒன்பதாவது ரசம் நவரசங்கள் நவரசங்கள்னு சொல்லுவோம் அந்த ஒன்பது ரசத்துக்கும் தனிச்சிறப்பு ராமானுஜரும் ஒன்பது ரசங்களும் பொருந்தி இருக்கிற தன்னுடைய கிரந்தங்களை சாதித்தான் அதே மட்டுமல்லாமல் எபெருமான் அவன் அனுகிரகத்தோட கூட உலகம் முழுக்க பக்தி நெறியை பரப்ப வேண்டும் என்று தன்னுடைய திருவுள்ளத்திலே உறுதி பூண்டார் ராமானுஷர் அவர் இந்த பூ அவதரித்தபடியால தான் நாட்டிய நீசமயங்கள் மாண்டன நாரணன காட்டிய வேதம் களிப்புற்றது தென் குருகவல்லல் வாட்டமிலா வண்டமிழ் மறை வாழ்ந்தது மண்டுலகில் ஈட்டிய சீலத்து ராமானுஜன் ராமானுஜன் இப்பூ உலகத்திலே திருவுதாரம் பண்ணினாரோ வேதங்களுக்கு சரியான அர்த்தங்களை எல்லாரும் புரிந்து கொண்டார்கள் பாரத தேசத்திலே அடிப்படையாக நாம் எல்லாரும் எதை கொண்டு வாழ்கிறோம் வேதங்களையும் உபனிஷத்துக்களையும் அதன் அர்த்தம் தெளிவா லோகத்துல பரவேண்டே இருந்தால்தான் இவ்வுலகமே காக்கப்படும் தர்மோரக் ரக்ஷிதான் செல்லுவர்கள் நாம் எல்லாரும் சேர்ந்து தர்மத்தை காத்தால் திரும்ப தர்மம் நம்மை காக்கும் உலகம் முழுக்க தர்மத்தாலே தான் தாங்கப்படுகிறது தரதீதி தர்மஹான் செல்லுவர்கள் லோகத்திலேயே தான் தாங்கி கொடுக்கறது சொல்லியும் அதனாலதான் அதுக்கு தர்மம்னு பேர் தர்மம் உலகத்துல பட்டு போயிடாது சனாதன தர்மம் என்றும் நிற்கண்டுமென்றால் அதற்கு வேதங்கள் சரிவர புரிந்து கொள்ளப்பட்டு ஒழுகி அதனை பின்பற்றி மக்கள் அவசியம் நடக்க வேண்டும் இது நடந்ததென்னாலே பாரத தேசத்திலே சுபிக்ஷத்துக்கு ஒரு குறவும் இருக்காது எந்த கிராமத்திலேயும் செல்வச் செழிப்புக்கு குறவு இருக்காது நம்முடைய வாழ்க்கையிலே இன்பத்துக்கும் குறவு இருக்காது இது இத்தனைக்கும் அடிப்படையது ஆதாரம் இது வேதமும் உபனிஷத்துக்களும் சரிவர புரிந்து கொள்ளப்பட்டு அதன்படி பாரத தேசமே நடக்க வேண்டும் இதிலே உறுதி பூண்டார் பகவத் ராமானுஜர் வேதத்தினுடைய அர்த்தங்களை உபனிஷத்தின் கருத்துக்களை நேர்மையான முறையிலே எடுத்துரைக்க வேண்டும் நம் ஆசைக்காக திருச்சிடக்கூடாது இப்பொழுது பல பேர் முயற்சி எடுக்கிறது நாம வேண்டியது எல்லாத்தையும் சொல்லு டூ இதுதான் சொல்லிட்டு வேதாந்தூ தப்பாக திசை திருப்பது கூடாது நாம் எப்படி பிறந்திருக்கிறோமோ அந்த மதத்திலே தான் வாழ வேண்டும் நமக்கு என்ன மதத்தை சொல்லி கொடுத்தார்களோ சனாதன தர்மம்ங்கிறது ஹிந்து தர்மம் அல்லவா அந்த தர்மத்தின்படிதான் நாம ஒழுகி நடக்க வேண்டுமே தவிர எதேதோ ஆசையா இருக்கையேங்கிறதுக்காக மத்த இடத்துல போய் நாம பாத்துட முடியுமா அதத்தான் ராமானுஜர் இவ்வுலகத்திலே நிலைநிறுத்தி காட்ட வேணுங்கிறதுக்காக நவரசங்களாய் நவரத்னங்களாய் ஒன்னொன்னும் ஒரு ரத்தம் ஒன்னு முத்து ஒன்னு பவழம் ஒன்னு மாணிக்கம் ஒன்னு வைடூர்யம் என்று ஒன்னொன்னையாக கோத்து நவரத்னங்களான கிரந்தத்தை சாதித்தார் அதனால சுவாமி இந்த பூ நடத்தி காட்டினது ஒன்பது புஸ்தகம் எழுதினார் எத்தனையோ கத புத்தகங்கள்லாம் இவ்வளவு தானா சுவாமியல்ல ஒன்றொன்றும் ஒன்றொன்றும் படித்து தெரிந்து கொள்ளுவதற்கு பல ஆண்டுகள் பிறக்கும் அப்ப அவ்வளவு எல்லாம் கத்துக்கிறதுக்கு எங்களுக்கு அறிவு போறாதே போய் ரொம்ப பெரிய படிச்சவா படிக்க வேண்டியது போல் இருக்கு நமக்கு அந்த புத்தகம் இல்லேன்னு தோணிப்படும் அந்த மாதிரி கருத்து தவறான கருத்து எல்லோருக்குமாகத்தான் தன்னுடைய புத்தகங்களை எழுதி வைத்தார் சுவாமி அப்படி ஒருவேளை நமக்கு முடியல என்னாலும் ராமானுஜருடைய திருமேனியை சேவித்து அவருடைய கண்களிலிருந்து பெருகுகிற அருட்பார்வைக்கு ஆட்பட்டு அவர் வாயத்திருந்து சிறக்கிறா போலே சேவை சாதிக்கிறாரே அதை சேவித்தோம் என்னாலே படித்த பாக்யம் நமக்கு ஏற்படும் ஒன்பது புத்தகங்களையுமே படிக்க வேண்டிதான் முடியாதவர்கள் என்ன செய்ய முடியும் அதுக்குத்தான் நாம வந்திருக்கோம் இந்த இடத்துல இப்போ இதுல யாரோ சிற பேர் ரொம்ப படிச்சவா ஒன்பது புத்தகத்தையும் படிச்சுவான்னுட்டும் மற்ற பேர்லாம் நம்மாட்ட ஏழை எளிய மக்கள்ங்கிற அர்த்தம் அல்ல எப்படி படுத்தவனும் ராமானுஜருக்கு முன்பே படிக்காதவன் தான் நாம் எல்லாரும் பாமரர்கள் படிக்காதவர்கள் தானே நமக்குன்னு எவ்வளவு அழகா சேவை சாதிக்கிறார் நம்ம வீட்டு குழந்த ஒண்ணு அழகா இருந்ததுன்னா அதை சொக்கா போட்டு மூடி மூடி திருஷ்டி போட்டு உள்ள உட்காந்து வச்சிருவோம் பண்ணுவோமா இல்லையா வாசல்ல கொண்டு போய் உடம்பை திறந்து போட்டு ஆர்கானு காட்டுகுமா ஆனா இப்ப நீங்க சேவித்தீங்களே ராமானுஜனுடைய இந்த திவ்ய மங்கள விக்கிரகம் இந்த விக்கிரகத்தை சிலையை காட்டிலும் உயர்ந்த அழகு மத்தொன்னு லோக்கத்துல நாம பார்த்துள்ள முடியாது அப்பேற்பட்ட அழகு இருந்தால் அப்ப எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணணும் மூடி மூடி உள்ளதானே வச்சுக்கணும் இப்பேற்பட்ட மண்டபத்திலே ஆயிரக்கணக்கானோர் கூடி இருக்கிற இடத்திலே தன்னுடைய திருமேநிலை சார்த்திருந்த திருப்பரியாட்டங்கள் எல்லாத்தையும் கிளஞ்சு விட்டு எல்லாரும் காணும்படி அபிஷேகம் திருமஞ்சனம் கண்டரொளினார் அல்லவா அப்ப தன்னையே தன் அடியார்களுக்கு தானமாக கொடுக்கிறார் அர்த்தம் பொருளை கேட்டா எல்லாரும் தானம் கொடுத்துருவார் தன்னை கேட்டால் தானம் கொடுப்பவர்களோ அது பெருமான் தான் செய்வன் எனக்கே தன்னை தந்த கற்பகம் அழ்வார் தெரிவித்தார் அந்த பெருமாள் கூட அப்பப்ப மறைச்சு நுடுவர் அதிகாரம் உண்டேல் அரங்கர் இறங்காரோ அதிகாரம் இல்லாதார் தன்னோ எதிராசா நீ இறங்க வேண்டுவது நம்ம இடத்துல நல்ல அறிவு இருந்து நல்ல பக்தி இருந்து எல்லாம் ஒழுகார்ந்ததுன்னா பெருமாிறமா போய் நின்னு எனக்கு மோக்ம் கொடு கேட்கலாம் கேட்கலாம் வச்சுக்கோ அதிகாரமும் ராமானுஜர் அவரிடத்தில் அதிகாரம் பண்பில்லை படிப்பில்லை அறிவில்லை தேவரீர் தான் உங்களுடைய கண் பார்வையாலே அடியென திருத்தி கொடுக்க வேண்டும் என்ன ராமானுஜர் இடத்தில பிரார்த்தித்தால் ஏன் பெருமாள் போறதானே கேட்க மாட்டார் ஏன்னா பகவான் இடத்திலே போய் நின்னால் நமக்கு கர்ம யோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ ஏதோ ஒரு சிறப்பு நம்ம இடத்துல இருக்கணும் அந்த சிறப்பு இல்லாதபடியாலதானே ராமானுஜர் இடத்துல வந்து நிற்கிறோம் மணவாள மாமனிகள் ஆர்த்தி பிரபந்தத்தில் அழகா சாதிக்கிறார் அதிகாரம் உண்டேல் அரங்க இறங்காரோ எனக்கு நல்ல அதிகாரம் இருந்துச்சுன்னா ரங்கநாதனே அருள் புரிஞ்சிருவார் அதிகாரம் இல்ல யோகியத்தை இல்லேன்னு தானே எதிராசா உன்னிடத்துல வந்து நிற்கிறேன் நீ அதிகாரம் இருக்கான்னு கேட்டுவிடாதே அப்புறம் எங்களுக்கு போறதுக்கு வேற போக்கிடம் கிடையாது அந்த இடத்துல போக்கிடம் போக முடியலனு ஒன்னிடத்துல வந்தோம் மணவாளிகள் அதே தான் மற்றொரு பிரபந்த சதித்தான் யதிராஜ விம்சத்தின் கடைசியில பிரார்த்திக்கிறார் விஜாபனம் எதிதமஜது மாமகீனம் அங்கீகூருஷ்வ தயாம்புராசே அக்னோயம் ஆத்ணகு ஆத்மகுணலேஷ விவர்ஜித தஸ்மாத் அனநோ எனக்கு எந்த அறிவோ எந்த பக்தியோ இல்லை ராமானுஜா இதெல்லாம் இருக்குன்னு உங்ககிட்ட அடிய வந்து நிற்கல இது இத்தனையும் இல்லைன்னு தான் உன்னிடத்திலே வந்து நிற்கிறோம் சரி ஏழை எளிய மக்கள் ஒன்னும் தெரியாதவர்கள் நம்ம நம்பி வந்துட்டார் கண்டிப்பா கொடுப்போம்ங்கிற கருணை உன்னிடத்திலே உண்டு காரை கருணை ராமானுஜன் இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மை அல்லலுக்கு நேரே உறவிடன் நான் வந்து நீ என்ன உய்தவன் உஞ்சீரே உயிர்க்குயிராய் அடியேற்கு இன்னு தித்திக்குமே நான் இந்த உலகத்தில் இருக்கிற பாவங்களுக்கெல்லாம் இருப்பிடம் நீயோ எல்லா மங்களங்களுக்கும் புண்ணியங்களுக்கும் இருப்பிடம் இந்த பாவத்துக்கு இருப்பிடமானவனை கீழே பிடிச்சு தள்ளுடாமல் உயர்ந்த கதிக்கு தேவரீர்தான் அழைத்து செல்ல வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம் ஆக சுவாமியினுடைய எல்லா கிரந்தங்களும் முக்கியம் நூல்களால எதை சாதித்து கொடுத்தார் ஜெகத் அத்தனையும் பெருமானுக்கு சொத்து அவனுக்கு சொத்து இல்லாதவன் அரங்கன் நாமே நினைச்சிட்டு இருக்கோம் ராமானுஜர் சாதிக்க பார்த்த ஒரே விஷயம் எந்த ஆத்மாவும் பெருமான விட்டு தனிப்பட்டவன் அன்று அத்தனை ஜீவாத்மாக்களும் பகவானுக்கு சொத்து திருமாலுக்கு சொத்தான ஜீவாத்மாவே கண்ட விஷயத்துக்கு உபயோகப்படுத்தாதீங்க இப்ப நாம கோவிலுக்கு போல பெருமாள் சேவிக்கலே உடையவர் திரு நட்சத்திரம் வரல அவர் பாட்டு ஒண்ணு கூட தெரியாது ராமானுஜனு தந்தாதினா என்னதுன்னே தெரியாது அப்படின்னு வாழ்ந்தோன்னு வச்சுப்போம் பகவான் என்ன தெரியுமோ நினைப்பார் தங்கிட்ட யார் என்ன தப்பு பண்ணாலும் அதை உடனடியாக பொறுத்து விடுகிறான் அபச்சாரப்பட்டிருந்தாலும் மறந்து போடுவனா ஆனால் அதே அவன் அடியவனிடத்தில் அபச்சாரப்பட்டு அவனிடத்துல போய் எத்தனை மன்றாடினாலும் பெருமான் அதை மறக்கிறதே கிடையாது அதனால தான் நாம உடையவர் அவதரித்தார் ஸ்ரீபெரும்புதூர்ல அவதரித்தார் ஒன்பது நூல்களை எழுதினார் ஓரளவுக்கான தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பதான் இந்த உடம்பு பெற்ற பயனையே நாம் அடைந்தவர்கள் ஆவோம் அப்ப சுவாமி என்ன சாதிக்கிறது பார்த்தார் தன்னுடைய ஒன்பது கிரந்தங்களாலேயும் இந்த உலகம் முழுக்க எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் ஸ்ரீமன் நாராயணனான ரங்கநாதனுக்கு சொந்தம் ஸ்ரீரங்க நாச்சியாருக்கும் ஸ்ரீரங்கநாயக்கி தாயாருக்கும் ஸ்ரீரங்கநாதனுக்கும் சொந்தம் அதனாலே உன்னுடைய உடம்பார் கட்டம் உயிரார்கட்டும் செல்வமாக எல்லாவற்றையும் உனக்கு பயன்படுத்த வேண்டாம் சொல்லல உனக்கு பயன்படுத்திக்கோ ஆனா முக்கியமா பகவானுக்காக பயன்படுத்துவாய் அவன் அடியார்களுக்காக பயன்படுத்துவாய் அவனுக்கும் அவன் அடியார்களுக்கும் தொண்டு புரிய வேண்டும்ங்கிறது தான் ராமானுஜர் காட்டி கொடுத்த உயர்ந்த அர்த்தம் வேதம் என்ன சொல்ல வந்ததோ அதத்தான் நாம் சரிவர புரிந்து சொல்ல வேண்டும் பகவானுக்கு குணங்கள் உண்டு பகவானுக்கு சொத்து உண்டு பகவானுக்கு விக்கிரகம் உண்டு உருவம் உண்டு திவ்வதேசங்கள் உண்டு எல்லாம் உண்மை அதனாலே நாம் எல்லோருக்கும் அடிமை புரிந்து இருக்க வேண்டும்ங்க சுவாமி தான் எடுத்துரைத்தார் அவர் எழுதியிருக்கிற நவரத்தன கிரந்தங்களுக்குள்ளேயே மிக முக்கியமான கிரந்தம் ஸ்ரீபாஷ்யம் அதனுடைய ஆரம்ப ஸ்லோகம் மங்கள ஸ்லோகம் அதன் அர்த்தத்தை மட்டும் தெரிவிக்கிறேன் நேத்திக்கு ஒரு வேதார்த்த சங்கிரத்தினுடைய மங்கள ஸ்லோகம் சொன்னேன் கல்யாண நிதையே விஷ்ணவே நமஹா இன்னைக்கு நாம இன்னொரு மங்கள ஸ்லோகம் பார்க்க போறோம் இதெல்லாம் சம்ஸ்கிருதத்துல என்ன இருக்கு இதுக்கு பின்னா எங்களுக்கு என்ன வேலைன்னு நீங்க கேப்ப என்ன பிடிக்காத பாஷைய தமிழகத்துல ரொம்ப நாளா இருக்கும் அங்கேதோ விரோதம் சஸ்கிருத்தத்துக்கு வேணா இருக்கலாமா இதுவரை சீவ இஷ்டத்துக்கும் ஒரு விரோதமும் கிடையாது தமிழ் ஒரு கண்ணாக சம்ஸ்கிருதம் மத்தொரு கண்ணாக இந்த ரெண்டையும் வச்சுன்னு உபய வேதாந்தாச்சாரிய ராய்னு போட்டுக்கிறாளோ இல்லையோ சின்ன குழந்தை பிறந்ததுன்னா போரும் இந்த சம்பிரதாயத்திலே அது என்ன படிச்சது என்னங்கிறத பத்தி கவலை இல்லை உடனே ஸ்ரீமத் ஆச்சாரிய உபய வேதாந்தாச்சாரிய ராய் அவர் ரெண்டு கண்களாக ஒன்றை திராவிட வேதம் ஒன்றை சம்ஸ்கிருத வேதம் ஆழ்வார்களுடைய பாசரங்கள் எல்லாம் திராவிட வேதம் அதை ஒரு கண்ணா வச்சிருந்தார் ரிக்வேதம் எஜுர்வேதம் சாமவேதம் வேதம் நாலு சம்ஸ்கிருத வேதம் அதை மற்றொரு கண்ணாக வைத்துக் கொண்டார் இந்த ரெண்டு கண்களையும் கொண்டு உலகத்தில் சரிவரை எடுத்து காட்டினார் இந்த ரெண்டு கண்களாலேயும் அவன் இயல்பு என்னன்னு சொல்லி கொடுத்தார் ரெண்டு கண்களாலேயும் ஜீவாத்மாவை உணர்ந்தார் அதன் இயல்பு என்னன்னு சொன்னார் ரெண்டு கண்களாலேயும் பக்தியும் சரணாகதியும் பார்த்தார் அதை எப்படி அனுட்டிக்க வேணும்னு சொல்லிக் கொடுத்தார் ரெண்டு கண்களாலேயும் சீவை பார்த்துட்டார் அங்க போய் என்ன கைங்க ரெண்டு கண்களாலேயும் பெருமானோட சேர ஒட்டாமல் இந்த ஜீவாத்மாவை எதை தடுத்து விரோதியை பார்த்துட்டார் அந்த விரோதியை களைந்து கொடுவார் அர்த்த பஞ்சகத்தையும் தன்னுடைய இரண்டு திருக்கண்களாலே நோக்கி அதை நமக்கு ஆழ புரிய வைத்தார் அல்லவா சுவாமியினுடைய திருவடிகளை பத்திட்டோம்னா எல்லோருக்கும் மோக் உண்டு சம்பிரதாயம் திருடிட்டுதான் இருக்கேன் ஊரை ஏமாத்திட்டு தான் இருக்கேன் வியாபாரத்துல தப்பு தண்டா பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆனா நாங்கள்லாம் ராமானுஜிஷ்யர்கள் சொல்றதுல அர்த்தமே கிடையாது நாம என்ன நடக்கணுமோ அதுல நேர்மையை வச்சு நட்டு அதற்கு மேற்கொண்டு அறிவு வேணும் ராமானுஜர் கேட்கல ஓஹோன்னு அடிப்படை சண்டை போடுவது கண்டிப்பா கூடாது இருபது வருஷம் ஆச்சு முப்பது வருஷம் ஆச்சு அவரும் தீர்த்தம் வாங்கத்தான் வந்திருக்காரு அடியேன்னு தீர்த்தம் வாங்கிக்கத்தான் வந்திருக்கேன் அவரும் முதலியாண்டான் வாங்கிக்கிறது தான் வந்திருக்காரு அடியென்னு முதலியாண்டான் வாங்கிக்கிறது தான் வந்திருக்கேன் இதுல ஒத்தரு கொத்தர் எதுக்கு சண்டைன்னே தெரியல இவர் வந்து பக்கத்தூர்ல இருக்கிற சிவன சேவிக்க வந்தேன் நீங்கள்லாம் ராமானுஜர சேவிக்க வந்து ரெண்டு பேருக்கும் ஒத்து போகாதுன்னு சண்டை போண்டா கூட தேவையில்லை அப்படி ஒண்ணுமே பண்டதா தெரியல வந்து அதே மண்டபம் அதே திருமஞ்சனம் அதே சித்தரையில் செய்ய திருவாதிரை அதே ராமானுஜர் ஆனா ரெண்டு பேரும் ஒத்தருக்கு ஒத்தர் இடத்துக்கு முதற்கொண்டு சண்டை எதுக்கு போடுறோம்னா ராமானுஜர் ராமானுஜர்ன்னு சொல்றதுக்கு நிக்கிறதே தவிர மனசுல இன்னும் ஆத்ம குணம் வரவே இல்லை கோட்டியில உட்காந்துன்னுட்டும் ஏதோ நடந்துருக்கு அர்ச்சக சுவாமி ஸ்நபன திருமஞ்சனத்துக்காக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு பேசாமத்தான் இருந்து ஆகணும் வேறு வழி கிடையாது நாம எந்த இடத்துல கோட்டில உட்காரமோ பகவான தவிர மத்தொன்ன பத்தி பேசாம இருக்கமா இதெல்லாம் நமக்கு நாமீட்சுக்கணும் ராமானுத சம்பிரதாயத்தின்படி வாழறமாங்கிறதுக்கு யாரும் வந்து பரீட்சை தரமாட்டா அது நாமே நாமே தான் பரீட்சை வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு இடத்துல கூட்டமா கூடி அந்த பாகவதர்கள் கூட்டம் பகவத் விஷயத்தை தவிர இன்னொன்ன பத்தி பேசாம இருக்கா ஏதோ ஒரு பாடல் பெருமான பத்தி பாட ஆரம்பிச்சுட்டானா ஒத்தருக்கு ஒத்தர சண்டையிடாம இருக்கிறானா அங்க நடந்திருக்கிற ஏற்பாடுகளை பத்தி குத்தங்குறை சொல்றாம இருக்கமா இது இருக்க இருக்கத்தான் மனக்கட்டுப்பாடு நமக்கு வரதுன்னு அர்த்தம் இந்த கட்டுப்பாடு வராம ராமானு சித்தாந்தம் ராமானு சித்தாந்தம் அர்த்தம் அல்ல அடிப்படையாக ராமானுஜர் கட்டுப்பாடு ராமானுஜர் சொன்னாலே உழைப்பு ராமானுஜர்னு சொன்னாலே கைங்கரியம் ராமானுஜர்ன்னு சொன்னாலே நேர்மை ராமானுஜன் சொன்னாலே ஒற்றுமை இதற்கே தான் எடுத்துக்காட்டாக திகழ்ந்தார் அல்லவா அவரை சேவிக்கிற ஓரொரு வினாடியம் அவர் திருமேனி கண்ண படைச்சேலாம் நிமிர்ந்திருக்கிற திருமேனி நேர்மையை காட்டலையா குவிந்திருக்கிற கைகள் ஒற்றுமையை காட்டவில்லையா அருள் கூறியிருக்கிற திருக்கண்கள் எல்லாரும் சகோதரர்கள் சொல்லவில்லையா அவருடைய திருத்தோள்கள் வளர்ந்து அகன் இருக்கிறதாலயோ அந்த தோளுக்குள்ள மொத்த பேரும் அடங்கினவன் சொல்லவில்லையா அவருடைய திருமேனியை சேவிக்க சேவிக்க எத்தனை அர்த்தங்களை நாம புரிந்து கொள்ள வேண்டும் அதுக்கு தான் திரும்ப திரும்ப வந்து சேவிக்கிறோம் அந்த திருமேனி மனசில் நின்றுனா இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே நமக்கு லோகத்தில் எனக்கு எதிரில்லைன்னு சொல்லிக்கலாம் கர்வத்தாலே அல்ல அகங்காரத்தாலே ஆதரத்தாலே சுவாமி நடத்தில இருக்கிற ஆதரம் வைஷ்ணவத்தில் இருந்த ஆதரத்தாலே நமக்கு ஆறு நிகரில் எத்தனை தூரம் யார் வந்தாலும் ஆதரிப்போம் யார் வந்திருந்தாலும் தொண்டு இந்த அரவணைத்துக் கொண்டு போகிற எண்ணம் வேணும் அது இருந்தா தானே வைஷ்ணவமே வளரும் அதைக் கொண்டுதான் பெயர்பட்ட கிரந்தங்களை சுவாமி சாதித்து வைத்தார் அதிலிருந்து நமக்கு அவர் காட்டி கொடுத்த அர்த்தம் உயர்வு தாழ்வு பார்க்காமல் மொத்த பேரும் சொத்து யாரோ நாலு பேர் பெருமானுக்கு நெருக்கமானவர்கள் நினைச்சுக்கொள்ளி நம்மளை பிரிச்சு விடுறதுக்கு நிறைய பேர் முயற்சி எடுத்துன்னு இருப்பாங்க முயற்சிக்கு நாம விழுந்துட்டோம்னா விழுந்ததுதான் ஏன்னா பிரித்தாள் தான் நமக்கு சொல்லிக் கொடுத்தது அது ஒண்ணு இன்னைக்கு நேரத்துக்கு நடக்கிறதல்ல எல்லா இராமானுஜ சித்தாந்திகளும் எல்லா இராமானுஜரை பின்பற்றக்கூடியவர்களும் அவரவர்கள் வெவ்வேறு இடத்துல இருக்கலாம் அவரவர்கள் வெவ்வேறு வரணத்தை சேர்ந்திருக்கலாம் அவரவர் வெவ்வேறு ஆசிரமத்தை சேர்ந்திருக்கலாம் எங்கிருந்தாலும் அவர் திருமுன்பே பார்த்தா ஒரே மண்டபத்துல தான் நினைக்கிறோம் ஏன் ஒருத்தர் முன்னாடி நிற்கிறாரே ஒருத்தர் பின்னாடி நிற்கிறாரே எந்த மண்டபத்திலயா இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஒருத்தர் முன்னாடி ஒருத்தர் பின்னாடிதான் நின்று ஆகணும் ஒரு வரிசையில போன்னு சொன்னால் ஒருத்தர் முன்னாடி வரிசையில போதான் போறார் ஒருத்தர் பின்னாடி தான் வந்தாகணும் ஆனா என்ன நாம பாக்கணும்னா பின்வரிசையில இருக்கிறவாளுக்கு மோட்சம் இல்லையு சொன்னாலான்னு பாருங்க அதுதான் முக்கியமே தவிர முன்வரிசையில் இருந்தார்தான் வரிசையில் இருந்தா ஆசையுடையோர்கியர்கால் கூறுமென்னு பேசி வரம்பருத்தார் பெண் யார் ஆசையோடு இருந்தாலும் இன்னும் யார் கடைசியிலே கிட்டக்க வர முடியாமல் இப்படி அப்படி தள்ளிட்டு தத்தளிச்சுருக்கானோ உடையவர் பார்வ அவன் பேர்லதான் படும் யாரி முன்னாடி போய் இருக்கோமோ நம்ம பார்வை தான் அவர் பேர்ல படுமே தவிர அவர் பார்வை நம்ம பேர்ல படுமான்னு தெரியாது ராமாயணத்தில் அழகா சொல்லுவார்கள் ஆசைப்படுறா சில பேரை ராமன் பார்க்கணும்னு ஆசைப்படுறான் ரெண்டு முக்கியம் பாருங்க பார்த்தேன்னு சொன்னா இந்த ஊர்ல பிரதான மந்திரி உனக்கு தெரியுமா நூத்தி ரெண்டு கோடி மக்களும் தெரியும்னு சொல்லும் யார் ஜனாதிபதி யார் பிரதான மந்திரின்னு ரொம்ப நான் ஒரு குழந்தை அவருக்கு ஒன்னு தெரியுமான்னு கேட்டேன் அது தெரியாது எனக்குத்தான் அவரை தெரியுமே தவிர அவருக்கு போய் எனக்கு தெரியுமோ எனக்கு அவரை தெரிஞ்சு ஒரு பிரயோஜனமும் அவருக்கு என்ன தெரிஞ்சாதான் பயன் அதே போல நாம வந்து இப்ப மண்டபத்துல நின்றுட்டு நாம ராமானுஜரை சேவிச்சோம் சேவிச்சோம் சொல்றது ஒரு பக்கம் அவர் கண் பார்ல நம்ம பேர்ல விழுந்து விழுந்துதாங்கிறதுனா முக்கியம் அவருடைய திருக்கண் நோக்கு யார் பேரிலே விழுகிறதோ அவன் விஷ்ணுலோக மணிமண்டப மார்கதாயின்னு சீவை குண்ட மார்க்கத்திலே தென்னமாக செலுத்தப்படுகிறான் அதனாலே நாம் முன்னாடி நின்றமா பின்னாடி நின்றுமா இடத்துக்கு சண்டை போட்டமா இடிச்சிண்டமா காலம் எதிச்சோமா இது இத்தனை சீவ இஷ்டமும் அல்ல இது இத்தனையிலையும் எப்படியா இருந்தாலும் அவர் அடி என பார்க்கத்தான போறார் வந்துட்டோம் இப்படி வச்சுன்னு பாப்போமே கண் தெரியாதவர்கள் உலகத்துல பல பேர் இருக்காளா இல்லையா அவர்கள் இந்த இடத்துல இந்த மண்டபத்துல அன்வைக்க வரலாமா படாதா ஐயோ பாப்போமே கண்ணு தெரியாத பல பேர் இருக்கா அவர்கள் இந்த மண்டபத்துக்கு வந்துட்டா திருவாதரனுக்கு உடையவர் சேவைக்கு வந்தோன்னார் அடி எனக்கு ஆச்சரியம் இவர் எப்படி உடையவரை சேவிக்கு போறார்னா அந்த வந்திருந்தவர்கள் அழகா தெரிவித்தா வந்துட்டோம் தான் எவ்வளவு ஆச்சரியமா சொன்னா தெரியுமா நாம பள்ளிக்கூடத்துக்கு போறோம் உடனே இந்த பதிவேடை வச்சிருந்து பேர் கூப்பிடுவாள் இந்த பேர் கூப்பிடாச்சே உள்ளேன் ஐயா உள்ளேன் ஐயா உள்ளே நய்யாங்கிறோம் ராமானுஜர் இடத்துல பேரை கொடுத்தாச்சு நாங்க பாக்குறமா இல்லையாங்கிறது முக்கியமல்ல அவர் அடிய என கட்டாட்சி விட்டாரோ இல்லையோ ஆக கண் தெரியாதவன் கூட வந்து சேவிச்சிட்டு போறான்னா மேலும் இந்த ஊனக்கொண்ட கொண்டு சாமியுடைய விக்கிரகத்த கண்ணால புடிச்சிட முடியுமான்னு அந்த விக்கிரம் அதற்கெல்லாம் உட்பட்ட விக்கிரகமே அல்ல எப்பேற்பட்டவர் தானும் எழுந்தருளை பண்ணி வச்சிருக்கார் முதலியாண்டானுடைய திருக்குமாரராக இருந்தார் அவர் தான் இந்த தீபங்கள விக்கிரகத்தையே இங்கே ஏரியோருளை பண்ணினார் விக்கிரகத்தை பண்ணிட்டார் ராமானுஜரிடத்திலேயே பிரார்த்திக்கிறார் நீர் பரமோதத்துக்கு போவதற்கு முன்பாக இந்த விக்கிரத்தை அனுகிரகிக்க வேண்டும் ராமானுஜரே அந்த விக்கிரகத்தை அனுகிரகித்து கொடுத்தார் இன்னும் கேட்டா இது என்னைக்கு ஏரியொருளை பண்ணப்பட்டதோ அந்த உற்சவத்தை தான் இங்க நாம குரு புஷ்யோத்சவம் கொண்டாடி இருக்கோம் இப்ப கொண்டாடுறது தானான ராமானுஜருடைய அவதார திருநாள் அதே போல குருபுருஷன் தை மாசத்துல கொண்டாடுறோம் இந்த திவ்யமங்கல விக்கிரகம் ஏரியுருளப்படுத்தப்பட்ட நன்னாள் இந்த விக்கிரகத்தை எழுந்துள்ள பண்ணச்சே ஸ்ரீரங்கத்துல எழுந்துருளி இருந்தார் ராமானுஜர் இந்த ஊர்ல விக்கிரத்தை எழுந்துள்ள பண்ணிட்டா அந்த சமயத்துல நகர நகரவே முடியாமல் சிறுமிய நீரை ரொம்ப தளர்ச்சி உண்டாடித்தான் சுவாமிக்கு கிட்டக்கு போய் எல்லாரும் கேட்டா என்ன தளர்ந்து போட்டேனா ஓ அவ்விடத்திலே முதலியாண்டானுடைய வம்சத்தவர் எழுந்துருளை பண்ணி கொண்டிருக்கிறார் ஆனாலும் இந்த திருமேனியில் சக்தி அத்தனை அந்த திருமேனிக்கு போடுத்து அதனாலதான் விபவாவதார திருமேனி தளர்ச்சி ஆகி போயிட்டுன்னு சொல்லுவார்கள் அப்ப எந்த அளவுக்கு நம்ம அனுகிரகிக்கணுங்கிறதுக்காக ஆயிரம் ஆண்டுகள் போகட்டும் பத்தாயிரம் ஆண்டுகள் போகட்டும் இந்த வேடிக்கையிலே பீடத்திர சுவாமி இருக்கத்தான் போனார் இதை நம்பித்தான் உலகம் என்ன வாழப்போகிறது இது தெற்றன எல்லார் மனசிலையும் நாம புரிந்து கொள்ள வேண்டும் எங்கேயான உலகத்துக்கு ஒரு ஆதாரம் இருக்கணும் அந்த ஆதாரம் இருப்பது இந்த திருவஞ்சன பலகையிலே இதற்கு மேல சுவாமி எழுந்தருளி இருந்தார் என்னால் ஜெகத்தையே கீழே தாங்கிட்டு இருக்கார் எதுக்காக ஆதாரம்னு சொன்னா வெறும உணர்ச்சி பூர்வமாக பேசறதுக்காடி சொல்லல வேதாந்தத்தை புரட்டி பாருந்தோம் இத்திஹாச புராணங்களை புரட்டி பார்த்தாலும் கீழே பாத்தாளத்துக்கு கீழே ஈரேழு பதினாலு லோகம் இப்ப தானே கத்தியத்தனை சேவிச்சிருந்தார் சதுர்தச புவனாத் தண்டன் தஜகுணிதோத்தரன் சவரண சப்தகம்னு லோகங்கள் அது பெரிய அண்டக்கட்டாக மாட்டா அந்த அண்டக்கட்டாகத்தி சேட்டம் தான் கீழே தாங்கிட்டு இருப்பார் அவர் தலைமையில தான் இத்தனை இருக்கான் இந்த அப்பப்ப திடீர்னு நிறைய பேராழி ஆலைகள்லாம் வந்துடுறது பூகம்பெல்லாம் ஏற்படுறதோ இல்லையோ கொஞ்சம் அவர் நீண்ட பெருமூச்சு விட்டா இந்த வம்பல்லாம் வந்துடும் அது என்ன அவர் பூச்சி விட்டா நாமெல்லாம் ஆடி போடுவோமான்னா அவர் எவ்வளவு பெரியவர்னு யோசிச்சுட்டு பதில் சொல்லுங்க இந்த அண்டகட்டாக முழுக்க ஒத்தர் தன் தலையில தாங்கிட்டு இருக்கணும்னா அவர் ஒரு தர இழுத்து மூச்சு விட்டாலோ இருமினாலோ துன்பினாலோ தலையை வேகமாசைச்சாலோ நாம் ஆட வேண்டியதுதான் இங்க மக்கள் துன்புறுவர்கள் அதனாலே புராணப்படியே கீழ் ஆதிசேஷம் தான் தாங்கிட்டு இருக்கார் அது உலகத்தை அதே போல் இந்த லோகத்தில் இருக்கிற தர்மங்கள் அத்தனையும் ஆதிசேஷ அவதாரமான ராமானுஜர் தாங்கி கொண்டிருக்கிறார் ஆதாரத்தை சேவிச்சிட்டு திரும்ப திரும்ப வருகிறோம் ஆதாரத்துக்கு அருகில் இருந்தால் அந்த கஷ்டங்களும் தொலைஞ்சு போடும் பயமும் தொலைஞ்சு போடும் நம்ம திச திருப்பதுக்காக நிறைய பேர் பேசிட்டு இருக்கோம் இல்லையோ அவ வார்த்தைகள் நம்ம காதல படவே படாது அப்ப ஏற்பட்ட பகவதுஜர் தன்னுடைய ஸ்ரீபாஷியத்திலே முதல் ஸ்லோகம் மங்கள ஸ்லோக அதன் அர்த்த சுரு தேவையேதானூபா பிரம்மணிவாசே பிரம்மமான அடிய எனக்கு சேமுஷி ஞானம் பக்தி ரூபா பக்தி உருவத்திலே இருக்கிற ஞானம் நம்முடைய ராமானு சித்தார்த்தத்தின் படி எதாலே கேட்டால் பக்தி ரூபா பண்ண மோட்சம்னு சொல்லுவர் ஏன்னா சங்கரபக்ஷத்தின்படி வெறுமனே ஜானத்தாலும் மோக்ம் வரட்டு ஞானம் ஆனா ராமானுஜருக்கு வரட்டு ஞானமே தெரியாது அவருக்கு ஆர்திரா நட்சத்திரத்துல அவத்தரித்தாரோ இல்லையோ ஆர்திரத்தை அர்த்தம் அவர் நனைஞ்சின்றே இருப்பார் அன்புல நனைந்து பகவத்காமத்துல நனைஞ்சின்றே இருப்பார் நனைஞ்சின்றதுனால வரட்டு ஜானம் அவருக்கு தெரியாது ஞானத்தையும் பக்திய சரியான கலந்து நமக்கு கொடுத்தாரோ இல்லையோ அத முதல்ல சீனிவாச பெருமாள் இடத்துல தாம் பிரார்த்திச்சுக்கிறார் வேதார்த்த சங்கிரகத்தினுடைய முதல் ஸ்லோகமும் வெங்கடேச பெருமான சேவிச்சுதான் முதல்டே ராமானுஷன் பாடிவர் சந்தி செய்ய நின்னான் அரங்க தரவன் அடையான் அந்திபோல் நடைத்தாடையும் அதன் மேரையனை படைத்ததோர் எழிலுந்தி வடவேங்கடமாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் திருவேங்கடத்தினே சீனிவாச பெருமாளாக நின்னான் அவர்தான் வந்து ஸ்ரீரங்கத்துல சேமிச்சுட்டார்னார் திருப்பானுவார் அப்படினா வியாக்கியான எழுதி வச்சார் வடக்கு வாசல் கதவை திறந்துன்னு உள்ள வந்துட்டார்னா என்ன நினைத்திருப்பார்த்தையே சீனிவாச பெருமாள் சொல்லுவார் இந்த ஸ்லோகத்திலையும் என்ன வேணும் கேட்டுக்கிறார் இந்த ஸ்லோகத்தாலே பிரம்மணி மம பக்தி ரூபா சேமுஷி பவது அடியனுக்கு ஞானமும் பக்தியும் கலந்ததான பக்தி ரூபா பண்ண ஜானம் ஏற்படட்டும் பிரம்மமான ஸ்ரீனிவாச பெருமானுடைய திருவடிகளிலே ஏற்படட்டும் அப்ப இந்த ஸ்லோகத்தை யார் சொன்னாலும் என்ன கிடைக்கும் அழகிய பக்தி பெருமான் திருவடிகளிலே கிடைக்கும் பக்தி கிடைச்சா என்ன கிடைக்கும் காசு கிடைக்கும் என்ன சொல்லுவார்கள் பக்தி நமக்கு வந்துடுத்துனா மத்த அத்தனையுமே வந்தா போலேதான் பகவானிடத்துல பக்திங்கிறத நாம வளர்த்துனுட்டோம்னா அது எந்த கஷ்டமா இருந்தாலும் தான் தாங்கிக்கும் அது தாங்கிட்டு நம்ம கட்டப்படாத வைக்கிற சொல்லியும் பிரார்த்திக்கிறார் இது நம்மாழ்வார் காட்டிய வழி உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் சுயர சுழரடி தொழ்தடன் மனநேங்கிற இடத்திலே மதிநலம் அருளினன்னு சாதித்தார் மதி நலம் நலம்னு சொன்னா பக்தி மதின்னு சொன்னா ஞான பிரார்த்தார் அதேவார் கேட்டதையே அடிபணி முதல் பாட்டிலேயர் பூமன் மாத பொருந்தியமார்பன் புகழ் பாமன்னு மாறன் அடிபணி துய்ந்தவன் பாமன் திருவாய்மொழியை பாடி கொடுத்த நம்மாழ்வார் நம்மாழ்வாருடைய திருவாய்மொழிக்கு தோத்தவர் உலகத்திலே உயர் குருவன் தந்தையின் தாயும் வெறுதெரு பூமகள் நாதனும் மாறன் விளங்கியர் நெறிதரும் சந்தமர் ஆரணமே என் நீணத்தோர் அரிதரன் நவி ராமானுஷன் சொல்லுவார்கள் திருவாய்மொழிங்கிறத கோட்டுவிட்டாலே அவருக்கு பைசியமே பிடிச்சிருமா சிறுவாய் மொழி பாடிண்டே இருந்தா கூத்தாடுவர் அப்படி இப்படி நாட்டம் ஆடுவர் என்ன சொல்றாருன்னே தெரியாத பெதற்றுவர் பெரிய சன்னியாசியாச்சே என்ன இந்த மாதிரி எல்லாம் பண்றாருன்னு சொன்னா அப்படி பண்ணாதான் பக்தன்னே அர்த்தம் ரொம்ப தெளிவா இருக்கும் நாமெல்லாம் அப்பன்னா நமக்கு பக்தி இல்லையுன்னு அர்த்தம் யாருக்கு பக்தி வந்து அவன் தெளிவாவே பேச மாட்டான் கலங்கி கலங்கித்தான் பேசுவான் இல்ல சாமி நாங்கெல்லாம் ரொம்ப தெளிவான வாழ்னு சொல்லுவோம் அப்படின்னு பக்தியே வரலனு அர்த்தம் பக்தி வந்து தெளிஞ்சு மாட்டோம் இவ்வளவு தூரம் இந்த நாம நின்னுடோம் நமக்கு எல்லாம் கையில விசிறி வச்சு விசிறே இருந்த மூலியம்